வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமானது இந்த வாழ்க்கையினை அந்த அற்புதத்தோட வாழ்ந்து முடிக்க வேண்டும் அப்படியானால் அந்த வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்றால் நம்முடைய மரணத்திற்கு பின்பும் நம்முடைய வாழ்க்கை பேச பொருளாக இருக்க வேண்டும் அந்த அளவிற்கு நாம் புகழ் பெற வேண்டும் அவ்வாறு புகழ் பெறவில்லை என்றால் நாம் அந்த வாழ்க்கையை வாழ்வதனால் எந்தவித பயனும் ஏற்பட போவதில்லை ஒரு விவசாயி வறுமையில் வாடுகிறான் அந்த விவசாயி தன்னுடைய வறுமையை போக்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறான் பிரார்த்தனைக்கு இறங்கி இறைவனும் வருகிறார் விவசாயியை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்கிறான் அந்த விவசாயியோ என்னுடைய குடும்பம் மிகவும் வறுமை நிலையில் உள்ளது நான்கைந்து ஆண்டுகளாக மழையில்லை ஆகையால் என்னுடைய வறுமையை போக்கினால் போதும் என்று கேட்கிறார் இறைவனோ இரண்டு கற்களை அந்த விவசாயின் கைகளை கொடுத்துவிட்டு செல்கிறார் விவசாயிக்கு ஏமாற்றம் நாம் நம் வறுமையை போக்கச் இறைவன் கற்களை கைகளில் தந்துவிட்டு செல்கிறானே என்று ஏமாற்றத்தோடு திரும்பிவிட்டார் சில மாதங்களுக்கு பிறகு வறுமையின் பிடியில் மிகவும் பாதிக்கப்பட்டு அந்த நபர் மரணித்து விடுகிறார் மரணத்திற்கு பின்பு இறைவனிடம் செல்கிறார் இறைவனோ ஏன் நான் தான் நீ நன்றாக வாழ வழி சொல்லிவிட்டு வந்தேனேட்டாய் என்று கேட்கிறார் அந்த விவசாயி நான் என் வறுமையை நீங்கள் இரண்டு கற்களை கொடுத்து சென்று விட்டீர்கள் அதை வைத்துக் நான் என்ன செய்வது என்று கேட்டார் இறைவன் சிரித்துவிட்டு பிறகு சொன்னான் நான் உன்னிடம் கொடுத்தது சாதாரண கற்கள் உன்னுடைய வறுமையை போக்கக்கூடிய மாணிக்க கற்கள் அந்த கற்களை விற்று உன்னுடைய வறுமையை போக்கிக் கொள்வாய் என்று நினைத்துத்தானே உன்னிடம் அதை கொடுத்தேன் ஏன் அதை பயன்படுத்தவில்லையா என்று கேட்டார் இதை நம்முடைய வாழ்க்கையும் இது ஒரு மாணிக்கக்கள் இதை மிக பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் புகழ் அடைவதை நம்முடைய லட்சியமாக கொள்ள வேண்டும் ஒருவேளை புகழ் அடையவில்லை என்றால் இந்த வாழ்க்கை வீணாகிப் போய்விடும் இந்த வாழ்க்கையை பழித்துதான் பிறர் பேசுவார்கள் ஏதோ அவன் வாழ்ந்தான் வாழ்ந்துவிட்டு போயிட்டான் நாம் வாழ்ந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் போச்சு என்றுதான் நம்முடைய மரணத்திற்கு பிறகு பேசுவார்கள் அத்தகையால் வாழும் பொழுதே கடினமாக உழைக்க வேண்டும் சாதனைகளை செய்து புகழ் அடைய வேண்டும் அத்தகைய புகழ் தான் நீடித்து நிலைக்கும் இதைத்தான் வள்ளுவர் கூறும் பொழுது புகழ் பட வாழாதவர்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தார் பழித்து சொல்வார்கள் என்று சொல்கிறார் ஆக நாம் புகழ் அடையாமல் மரணித்துவிட்டால் நிச்சயமாக நமக்கு பின் வருபவர்களே வருபவர்கள் நம்மை நிச்சயமாக பழித்துதான் சொல்வார்கள் ஆகையால் நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து புகழோடு வாழ இன்று முதல் முயற்சிப்போமாக திருக்குறள் அறுத்துப்பால் அதிகாரம் இருபத்தி நான்கு புகழ் எண் இருநூத்தி முப்பத்தி எட்டு வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின் மீண்டும் குரல் வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின் இந்த நாள் இந்த ஆண்டு இனிய நாளாகவும் இனிய ஆண்டாகவும் அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி